அது வேதனையிலும் அதை அதை ஏசாதீர்கள் அல்லாஹுவிடம் அதில் நல்லதை கேளுங்கள் அதன் தீயதிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிசல்லு அலை அவர்கள் கூற கேட்டேன் அபு தாவோ ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது